வணக்கம் பிப்ரவரி 2 ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிரவாசி பாரதிய திவஸ் எனும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இரண்டு உலக தமிழ் வர்த்தக சங்கம் சார்பில் உலக தமிழர் திருநாள் விழா சென்னையில் நடத்தப்பட்டது மூன்று கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டு கோழி திட்டத்தை சட்டமன்ற விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவித்தார் நான்கு சத்தியத்தின் உருவம் காஞ்சி மகா Embodiment of truth ட்ரூத் காஞ்சி மகாசுவாமி என்ற நூலை ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெளியிட்டார் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ராஜஸ்தானின் முதல் லயன் சஃபாரி எனும் சிங்க உலா சவாரி எந்த பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது இரண்டு இந்தியாவில் எந்த மாநிலம் கக்கூன் லெவன் எனப்படும் இன்டர்நேஷனல் சைபர் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் எனும் சர்வதேச இணையதள பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியது மூன்று கூலிங் ஆக்ஷன் பிளான் எனும் குளிர்ச்சி நடவடிக்கை திட்டம் மீதான ஆவணத்தை தயாரிப்பதில் எந்த நாடு உலகின் முதல் நாடாக சமீபத்தில் உருவெடுத்துள்ளது நான்கு கமலேஷ் நீல்கந்த் வியாஸ் என்பவர் சமீபத்தில் எந்த நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் 5. தொழிற்சாலைகளுக்கு ஏர் பொலுஷன் கண்ட்ரோல் எனும் காற்று மாசுவை கட்டுப்படுத்த ஸ்டார் ரேட்டிங் எனும் நட்சத்திர தரவரிசையை சமீபத்தில் வெளியிட்ட இந்திய மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி